بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والسلام على أشرف وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم الى يوم الدين அகிலங்களை படைத்து பரிபாலத்துட்சித்து காப்பாற்றுகின்ற சலவாத்தும் சலாமும் உத்தம தூதர் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக மதிப்புக்குரிய பள்ளிவாசலி இமாம்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அசலாம் வரமது எனது ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு நினைவூட்டல் நீங்கள் நினைவூட்டுங்கள் நினைவூட்டலானது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல் குர் கற்றுத்தருகின்றது அந்த வகையில் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹோ அறிவு செல்லும் அவர்களது திருநாமத்தை கேட்கின்ற போது அன்னார் மீது செலவாக்கு சொல்லுவது ஒரு அடிப்படையான கடமை என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆயினும் சிலபோது பொதுபோக்களின் காரணமாக மறந்து விடுவது உண்டு அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அன்னாருடைய சீராவை வாழ்க்கையை வாழ்க்கை சரிதையை நினைவுபடுத்தும் நோக்கோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக சிறப்பாக அன்னார் மீது அதிகம் அதிகம் செலவாக்கி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் மீது என்ற அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க அன்னார் மீது நாம் செலவாத்தி சொல்வோம் குறிப்பாக அன்னாருடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற போது மறக்காமல் கல்வி குளிர கண்குளிர வாய் நிறைய அன்னார் மீது செலவாத்துச் சொல்வதற்கு எம்மை நாம் பழக்கப்படுத்தி கொள்வோம் என்ற நினைவூட்டலோடு எனது இன்றைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே ரசூலுல்லாய் சல்லாஹல்லம் அவர்களுடைய வாழ்வு எல்லா வகையிலும் வெற்றிகரமாக அமைந்ததற்கு காரணம் அன்னாருடைய தாவா பணி அழைப்பு பணி எல்லா வகையிலும் வெற்றி அளித்தமைக்கான காரணம் அன்னாருடைய பண்பாட்டு பலம் என்ற கருத்தை நேற்றைய உரையில் நாம் கலந்துரையாடியமை உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன் நபிசல்லம் அலைசல்லம் அவர்களுடைய பலமான பண்பாடு நன்னடத்தை குண ஒ மாண்புகள் இவைதான் அன்னாருடைய பிரசாரம் வெற்றி அளித்தமைக்கான அடிப்படையான காரணம் என்பதில் இரண்டு கருத்துகளுக்கு இடம் முடியாது என்பதை நேற்றைய உரையில் நாம் விரிவாக கலந்துரையாடினோம் இந்த வகையில் அன்னாரிடம் உண்மை இருந்தது நேர்மை இருந்தது வாய்மை இருந்தது அதனால் அன்னாருடைய எதிரிகள் கூட அன்னாரை என்று அழைத்தார்கள் அல் அமீன் என்று அழைத்தார்கள் நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள் உண்மையாளர் என்று சொன்னார்கள் நாணயமிக்கவர் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் உண்மைக்கு புறம்பாக நடக்காதவர் என்று சாட்சி சொன்னார்கள் இத்தகைய உண்மை நேர்மை ஆகிய பண்புகளோடு அன்னாரிடம் காணப்பட்ட மற்றுமோர் முக்கியமான பண்புதான் பொறுமை பொறுமை சகிப்புத்தன்மை சல்லாஹ் வலீர் செல்லம் அவரிடம் காணப்பட்டது போல மற்றொரு மனிதனிடம் உலகிலே நிச்சயமாக நாம் காண முடியாது ஏன் பொறுமை தேவைப்படுகிறது எதற்காக ரசூலுல்லாய் சல்லீர் செல்லம் அவருடைய வாழ்க்கையில் இந்த பண்பு அவசியப்பட்டது என்பதை இங்கு நாம் ஓரளவு அழசுவது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சகோதரர்களே சகோதரிகளே உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் என்பது அனுபவிப்பதற்காக வந்த ஒரு இடம் அல்ல இது ஒரு பரீட்சை களம் அல்லது வாழ்க்கையின் தத்துவம் உங்களில் யார் நல்ல காரியம் நற்கருமம் செய்கிறார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காகவே அல்லாத்தையும் சொல்கிறார் எனவே நீங்கள் ஒரு சோதனைக் களத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் பரீட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சோதனை களத்திலே பரீட்சிக்கப்படும் இடத்திலே தேவையான ஆயுதம் என்ன பொறுமை சகிப்புத்தன்மை தாங்கிக் கொள்கின்ற மனப்பான்மை இதுதான் அடிப்படையான சொல்கிறது الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون niche maga ungale naangal oralu pasiyai kondu sodippom payai kondu sodippom ungale porulil uiril taaniyangalil vilaithel paadippai nashtathe ilaippe earpaduthi ungale naam sodippom nabiyee ittagae sodanigalil podu porumaiyai கடைபிடிப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு பட்டணி வந்தால் பஞ்சம் வந்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் வாழ்க்கையில் துயரங்கள் துன்பங்கள் ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்பட்டால் பொருட்சேதம் ஏற்பட்டால் எல்லா நிலைகளிலும் அவர்கள் பொறுமையை கை கொண்டு என்ன சொல்வார்கள் இந்நாளில் நாங்கள் அல்லாவிடம் இருந்து வந்தவர்கள் அவன் பக்கம் மீள்பவர்கள் அவனுக்காக வாழ்பவர்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிற இதுதான் மனித வாழ்க்கையோடு தொடர்பான அடிப்படையான வினாக்கள் ஒவ்வொரு மனிதனும் எழுப்ப வேண்டிய வினா என்ன நான் யார் எங்கிருந்து வந்திருக்கிறேன் எங்க போக போகிறேன் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையான வினாக்களுக்கு விடை பகிர்வதற்காகத்தான் உலகத்தில் மதங்கள் தோன்றின கொள்கைகள் கோட்பாடுகள் தோன்றின எல்லோரும் எங்கு போக போகிறான் இவன் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது பிறந்தவர்கள் எல்லாம் இறந்தாக வேண்டும் என்ற நியல் இருக்கிறது இந்த வாழ்க்கை இருக்கிறது இவன் பிறப்பதற்கு முன்னால் எங்கிருந்தான் பிறகு எங்க போக போகிறான் இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும் இந்த மனித வாழ்க்கையோடு தொடர்புடைய அடிப்படையான கேள்விகளுக்கு விளக்கம் சொல்வதற்காக வந்தவர்கள் தான் நம்பி படைத்த ரப்புக்கு மாத்திரம்தான் இந்த வினாக்களுக்கு விடை சொல்ல முடியும் மனிதனுக்கு மனிதனுக்கு இந்த விஷயங்களில் வழிகாட்ட முடியாது மனிதனுடைய பகுத்தறிவு இந்த விஷயங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு போதுமான ஒன்றைதான் வினாக்களுக்கு பதிலளிப்பதற்காக விளக்கம் அனுப்பி வைத்தார் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எளிமையாக சொல்லி கொடுத்தார்கள் இந்நாளில்ல நாம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாவிடமிருந்து வந்தவர்கள் வாழ்பவர்கள் ஆரம்பம் என்ன முடிவு என்ன வா நிலையோடு ஒரு உண்மையான மனிதன் ஒரு இறை விசுவாசி இருப்பான் அவனுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எது வந்த போதும் பொறுமை என்ற ஆயுதத்தை கடைபிடித்து இந்நாளில் என்று சொல்லக்கூடியவனாக இருப்பான் உலக வாழ்க்கையின் தன்மை இதுதான் சோதனை களம் எனவே அந்த சோதனையின் போது பிரச்சனைகளின் போது மனிதம் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால் மனிதன் மனநிறைவோடு வாழலாம் நிம்மதியாக வாழலாம் திருப்தியாக வாழலாம் எந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் அவன் சந்தோஷமாக வாழ முடியும் அல் குரான் மேலும் அழகாகச் சூழ்கிறது இந்த உலக வாழ்க்கை எத்தகையது என்பதை எங்களுக்கு சொல்லி தருகிறது நிச்சயமாக உங்களில் போராட்ட வீரர்கள் யார் பொறுமைசாரிகள் யார் என்பதை நிச்சயமாக நாம் பரிசித்து பார்ப்போம் என்று சொல்கிறார் உங்களிலேயார் பிரச்சனைகளுக்கு முன்னால் சோதனைகளுக்கு முன்னால் முகம் கொடுத்து போராடக்கூடியவர் பொறுமைசாரி என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களை நாங்கள் சோதித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே உலகம் சோதனைக் களம் என்ற இந்த பேர் உண்மையை புரிந்து கொள்வதற்கு வாழ்க்கையை தான் நாம் பார்க்க வேண்டும் யாருக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்தவனுக்கு சத்தியத்தை அடைந்தவனுக்கு அதனை தேடுபவனுக்கு தான் இது சோதனைக்களம் வாழ்க்கையின் உண்மையை புரியாதவனுக்கு இது ஒரு சோதனைக் காலம் அல்ல ஒத்த ஒரு உண் இறை விசுவாசிக்கு இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை சுதந்திரம் என்ன தெரியுமா இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற பல சிறைகளில் எந்த சிறையை தெவு செய்துகிறது அசத்தியக்கும் இடையில் பாத்தலுக்கும் இடையில் உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற போராட்டத்தில் தான் இந்த உலக வாழ்க்கையை தங்கியிருக்கிறது எப்போது இந்த நின்றுவிடுமோ அப்போது இந்த உலகம் அழிந்துவிடும் சைத்தானிய சக்திகளுக்கும் சத்தியத்தின் காவலர்களுக்கும் இடையிலான வாழ்க்கையே தங்கி இருக்கிறது எப்போது இந்த போராட்டம் நின்று விடுமோ அப்போது இந்த உலகம் அழிந்துவிடும் எனவே என்றும் சோதனை மிக்க ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் அதுவும் சத்தியத்தில் வாழ்வது என்பது வாழ்வது என்பது அதற்கு பெரிய பொறுமை தேவை சகிப்பு தன்மை தேவை தியாகம் தேவை உழைப்பு தேவை அர்ப்பணம் தேவை எனவே தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்த வேலையில் என்ன சொன்னார்கள் ஏவு தீமையை விளக்கு உனக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களின் போது பொறுமையை கடைபிடி இதுதான் உறுதியான விஷயங்கள் ஆகும் நன்மை ஏவி தீமையை விளக்கத்தில் நீ ஈடுபட்டால் நீ வாழ்ந்தால் நீ நுழைந்தால் உனக்கு பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் சக்திகள் உனக்கு எதிராக தடை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் நீ பொறுமையோடு நடந்து கொள் நன்மை ஏவும் தீமே விளக்கு உனக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களின் போது பொறுமையை கடைபிடி நன்மையை பொறுமையை விளக்கி நன்மையில் வாழ முயற்சிக்கின்ற போது பிரச்சனைகள் வரும் அப்போது பொறுமையை கடைபிடித்து இந்த பாதையில் சத்தியத்தின் பாதையில் உறுதியாக இருக்க சொன்னார்கள் நரக இன்பமான விஷயங்களால் போற பாதை இன்பமான பாதை சந்தோஷமான பாதை இந்த கஷ்ட நஷ்டங்கள் பாதை சுருக்கத்துக்கு போற பாதை கஷ்டமான பாதை மனதுக்கு வெறுப்பான பாதை பாரமான பாதை கனமான பாதை எனவே அந்த பாதையை செல்வதற்கு பொறுமை சைப்புத்தன்மை திட உறுதி மனோவரிமை தேவை சபுர தேவை முடியாது வெட்டி கம்பத்தை தொடர்ந்து நின்று விடுவோம் திரும்பி விடுவோம் மீண்டு விடுவோம் சென்று விடுவோம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம் டிவியிலே ஒரு சினிமா படத்தை பார்ப்பதற்கு பொறுமை தேவையா என்ன செய்ய பார்க்க வேண்டியிருக்கிறத பொறுமையா பார்க்கிறேன் ஒரு ஆபாச ஒரு விரசமான சினிமா பாடலை கேட்பதற்கு பொறுமை தேவையா ஒரு மோசமான நாவலை வாசிப்பதற்கு பொறுமை தேவையா அசுக்கமான காட்சிகளை பார்ப்பதற்கு பொறுமை தேவையா என்ன செய்ய பொறுமையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் விளம்பரமும் தேவையில்லை பொறுமை மாத்திரமல்ல விளம்பரமும் தேவையில்லை தேடிப்போய் பார்ப்பார்கள் கேட்பார்கள் ஆனால் நல்ல காரியம் நன்மையான காரியம் பயனுள்ள காரியம் மனிதனுடைய அந்தஸ்து அவனுடைய கௌரவம் அவனுடைய மரியாதை இவை சார்ந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையின் உண்மையை பற்றி தலைவதியை தீர்மானிக்கிற விஷயம் வாருங்கள் கேளுங்கள் பாருங்கள் என்று சொன்னால் எத்தனை சோழிகள் வரும் எத்தனை வேலைகள் வரும் எத்தனை அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வரும் எத்தனை தடைகள் வரும் எத்தனை பிரச்சனைகள் வரும் ஒரு சகோதரர் மிகவும் நல்ல நோக்கத்தோடு ஒரு கருத்தை சொன்னார் நீங்கள் பேசும் போது நகைச்சுவையாக நாலு விஷயத்தை சொல்லுங்கள் அர்த்தம் இல்லாத பயன் இல்லாத வாழ்க்கையை கெடுக்கின்ற குட்டிச்சுவராக்கின்ற தனிமனித வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கையை ஒழுக்கத்தை பண்பை மனித தன்மையை அனைத்தையும் மாசுபடுத்தி அசுத்தப்படுத்தி மனித சமுதாயத்தை விரதங்களாக மாற்றுகின்ற அனாச்சாரங்களை பார்ப்பதற்கு கேட்பதற்கு பொறுமை இருக்கிறது ஆவல் இருக்கிறது ஆசை இருக்கிறது மனிதனை இருளிருந்து விடுத்து ஒளியின் பால் இட்டு செல்ல வாழ்க்கையின் உண்மையை சொல்லிக் கொடுக்க வாழ்க்கையின் முடிவை சொல்லிக் கொடுக்க அவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற அவனை விடுவித்து சோழத்தில் கொண்டு போய் விடுவதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது பண்டம் இருக்கிறது அந்த பண்டம் மிகவும் மிக மிகொருமதி மிக்கது விலை மதிப்பிட்டது அல்லாவுடைய பண்டம் தான் என்ற பண்டத்தை வாங்க முடியாது கல்லை வாங்கி ஒரு மோதிரம் சமைத்து அணிய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஐம்பது ரூபா காசை வைத்துக் கொண்டு ரூபாய் காசை வைத்துக் ஒரு பெருமதியான மாணிக்கக்கல்லை வாங்க முடியாது அதுக்கு பெரிய தொகை காசி தேவை அல்லாவுடைய பண்டமான சுவனத்தை பெறுவதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டும் அல்லாஹு அவர்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் சுவனத்தை அவர்களுக்கு கிரயமாக தருவதாக சொல்லி அதற்கு விலையாக வாங்கிக் கொண்டான் சுவனம் தான் பண்டம் பண்டத்தை வாங்கதற்கு நான் கொடுக்கின்றே அல்லா என்ன உயிரும் சொல்கிறான் வெற்றி பெற்றவர்கள் யார் பொருளாதாரம் வளம் பெற்ற மேம்பாடை பெற்றுக் கொண்டவர்களா யார் வெற்றி பெற்றவர்கள் நான்கு பண்புகளை பெற்ற ஒரு சமூகம் வெற்றி பெற்ற சமூகமாக இருக்க முடியும் முதலாவது பண்பு ஈமான் இரண்டாவது பண்பு நல்ல அமல் மூன்றாவது பண்பு சத்தியத்தை ஹக்கை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லிக் கொள்வது நல்லாவுடைய தீனை குரானை வழியை எடுத்துச் சொல்வது என்று வா சமுதாயம்தான் வெற்றி பெற முடியும் இமாம் சொன்னார்கள் மனிதர்கள் சிந்தித்தாலும் வழிகாட்டுவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் இதுவே மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு போதுமாக இருக்கும் என்று சொன்னதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் இங்கும் பாருங்கள் அடிப்படையில் வரும் தடை கற்கள் வரும் பேச்சினைகள் வரும் சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் அப்போது தொடர்ந்தும் அந்த பாதையில் தீரமாக இருப்பதற்கு என்ன தேவை பொறுமை தேவை சகிப்பு தன்மை தேவை தாங்குகின்ற சக்தி தேவை சகோதரிகளே அவர்கள் சத்தியத்தை சுமந்து வந்தவர்கள் அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போராடிய அல்லாவின் தூதரவர்கள் அவர்களுக்கு நிறையவே இந்த பொறுமை தேவைப்பட்டது ஏனென்றால் சத்தியத்துக்காக அவர்கள் முதலாவதாக குரல் எழுப்பிய அந்த கணப்பொழுது முதலே சோதனைகள் ஆரம்பித்து விட்டன பிரச்சனைகள் துவங்கிவிட்டன அவர்களுக்கு எதிராக போர் முரசு கொட்டிவிட்டார்கள் வீட்டிலும் பிரச்சனை நாட்டிலும் குடும்பத்திலும் அவர்களுக்கு பிரச்சினைகள் சங்கிலித்தொடராக வர ஆரம்பிக்கின்றன அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பொறுமை என்ற இந்த ஆயுதத்தை கொண்டு இந்த பாதையில் அவர்கள் நின்று தன் சத்திய பயணத்தை லட்சிய பயணத்தை தொடர்வதை நாங்கள் பார்க்கிறோம் பொறுமை ல்ல மார்க்கத்தை வளரவிடாமல் தடுப்பதற்கு எத்தகைய சூழ்ச்சிகளை எத்தகைய சதித்திட்டங்களை அன்றைய குறைசியர்கள் செய்தார்கள் என்று ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம் ஆரம்ப கட்டமாக நபி அவர்களை அவர்கள் பரிகசித்தார்கள் எல்லி நகையாடினார்கள் இழிவுபடுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் கேலி செய்தார்கள் நபி அவர்களுடைய சோதனை நபி அவர்களுடைய பொறுமை கடுமையாக சோதிக்கப்படுகிறது நபி அவர்களை பலியனப்படுத்துவதற்காக இந்த கொள்கையை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக இந்த பாதையில் இருந்து அவர்கள் திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆரம்ப கட்டமாக கடைபிடித்த முறை என்ன இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது கேலி பண்ணுவது கிண்டல் பண்ணுவது எப்போதும் நீங்கள் சத்தியத்தில் நுழைகின்ற போது முதல் கட்டமாக நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சோதனை வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார் ஒரு நூலை வாசித்து ஒரு கொத்துபாவை கேட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒரு பயானை கேட்டு இன்றிலிருந்து நான் எனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த உணர்வோடு வீடு செல்கிறார் வீடு சென்றவருடைய நடத்தையில் சில மாற்றங்களை வீட்டில் அவதானிக்கிறார்கள் முதலாவதாக என்ன செய்வார்கள் குறிப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் யார் உனக்கு எடுத்தான் தலைக்கு அடிச்சுட்டாக்கு இது வந்துட்டா என்ன திடீர்னு தலையில தொப்பி ஒரு தாடி பள்ளித்தான் ஆரம்பிப்பார்கள் முதலாவது பிரகடனப்படுத்துகின்ற யுத்தம் என்னவென்றால் உலரீதியாக அவரை வீழ்த்துவது அதற்குள்ள வழி என்ன இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது கேலி செய்வது கிண்டல் பண்ணுவது இதன் ஆரம்ப கட்டம் சல்லாஹம் அவர்களுக்கும் இதைத்தான் செய்தார்கள் என்னான் சொல்லு குரான் குரான் இறங்கிய மனிதரே நீ ஒரு பைத்திய காரணப்பா போயும் போயும் இவருக்கு தனம் குரான் இறங்கி இருக்கிறது அல்லாவிடம் வேதம் இறங்கி இருக்கிறான் பைத்திய காரண குரான் சொல்கிறது அடுத்த கட்டமாக சத்து வித்தியாசமாக விஷயங்கள் நடந்து கொண்டு போவதை பண்ணினார்கள் கண்காடை காட்டினார்கள் பார்த்து சிரித்தார்கள் குடும்பத்தாரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு திரும்புகின்ற போது அவர்கள் சந்தோஷமாக திரும்பினார்கள் பைத்தியக்காரர்களை ரொம்ப அவமானப்படுத்தினோம் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டு வீடு திரும்பினார்கள் முதலில் அவர் அவமானப்படுத்தப்படுவார் கேவலப்படுத்தப்படுவார் எல்லி நகையாடுவார்கள் அவரை பார்த்து சிரிப்பார்கள் இது நடக்கும் இரண்டாவது கட்டமாக என்ன செய்தார்கள் அவர்கள் அவர்களை பற்றி அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பற்றி சந்தேகங்களை சுமத்த ஆரம்பித்தார்கள் அவமானப்படுத்தி அடுத்த கட்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பித்தார்கள் குரானை பற்றி என்ன சொன்னார்கள் சொல்கிறது இது அல்லாவுடைய வேதமில் இல்லையப்பா முன்னைய மூதாதையர்களுடைய குரான் சொல்கின்ற விஷயங்கள் சொன்னார்கள் மக்களுக்கு பற்றிய சந்தேகங்களை கிளப்பிவிட்டார்கள் இந்த கட்டங்களிலும் அவர்கள் பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்கிறார்கள் அடுத்த கட்டமாக மக்கள் சொல்கின்ற செய்தியை அவர் காண்பிக்கின்றார்கள் வேறு சில மாற்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் மக்கள் இந்த குரானை கேட்கக்கூடாது இதனுடைய செய்திக்கு காது கொடுக்க கூடாது என்பதற்காக மாற்று வழிகளை கையாண்டார்கள் பாரசீக மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் படித்துக் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை சந்தித்து அவர்களுக்கு குரானுடைய ஆயத்துகளை ஓதிக் காண்பிப்பதை கண்டுவிட்டார் முடிந்தவுடன் இந்த இடத்துக்கு போய் என்ன முகமது பெரிய செய்தி சொல்கிறார் அவரை விட நல்ல செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பாரசீக மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்று வரலாற்றை சொல்ல ஆரம்பித்து விடுவான் சொல்லிவிட்டு சொல்வானாம் சொல்ின்ி இப்ப சொல்லுங்கள் என்னைவிட முகது என்ன விசேஷமாக உங்களுக்கு சொல்லுகிறார் இன்றும் இந்த போட்டி இருக்கிறது குரானா அதுவா குரலா குரானா என்ற எவார்கள்த்திலே தடுமாற்றம் வரும் குழப்பம் வரும் சந்தேகம் வரும் இந்த கட்டத்திலும் சல்லல்லாஹல் பொறுமை கடைபிடித்தார்கள் அன்னாரை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் பொறுமையாக இந்த பாதையில் உறுதியாக நின்றார்கள் எந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்நூரி என்ற இந்த காபிர ஒரு செய்தி இருக்கிறது கேட்பதற்கு என்று அந்த பாடகியிடம் அழைத்து செல்வான் அழைத்துச் சென்று அவனை அமர்த்தி அழகான பாடகி பாடுமா பாடி உணவு கொடு பான்கு என்று அவனை வழிடுப்பதற்கு அந்தல்ல செய்தியை கேட்ட மனிதனை வழிகெடுப்பதற்கு அவன் வழி சமைத்தான் என்று நாங்கள் வரலாற்றிலேயே பார்க்கிறோம் அந்த பெண்ணுடைய பார்வைகளை எல்லாம் அந்த மனிதன் கேட்டதற்கு பின்னால் இந்த அந்நபர் அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்வான் முகமது அழைக்கிறாரோ அதை விட இது நல்லா இருக்கிறது அல்லவா இனிமையா இருக்கிறது அல்லவா வேறு உருவத்தில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன தவாவுடைய நிகழ்ச்சிக்கு போவதா சிவியில் தொடர் நாடகத்தை பார்ப்பதா இன்று என்றால் போகவே முடியாது ஏனென்றால் கண்டிப்பாக இன்று இந்த தினம் இந்த நேரத்தில் இந்த தொடர் நான் பார்த்தே ஆக வேண்டும் குடும்ப நாடகம் குடும்ப நாடகம் குடும்பத்தோடு அமர்ந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய நாடகம் வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப வழிகாட்டல்களை அந்த நாடகம் அவர்கள் இழந்தவனால் அதனை அடுத்தவர்களுக்கு வழங்க முடியாது என்னிடம் இல்லாத ஒன்றை எப்படி கொடுப்பது சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் என்று தமிழ்வார்கள் அதே போல நமக்கு வழி சொல்ல வருபவர்களுக்கே தெரியாமல் அழைகிறார்கள் அவர்கள் நமக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவது குடும்பம் நடத்துவது என்று சொல்லித் தருவதற்கு வருகிறார்கள் முட்டாளித்தனமாக அந்த வழிகாட்டலுக்கு பின்னால் போய் நாம் நம்மை அழித்துக் கொள்கிறோம் என்ற பிரபலமான தத்துவ மேலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீர்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி செய்த பெரிய மகான் பேர்டன் வாழ்க்கை என்றால் என்ன அதன் யதார்த்தம் என்ன அதன் உண்மை யாது வாழ்க்கையின் நோக்கம் என்ன லட்சியம் என்ன என்றெல்லாம் ஆராய்ந்தவர் அவருடைய சுயசரிதையிலே பயோகிரபியிலே அவர் சொல்கிறார் நான் பல முறை தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்தேன் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டச் சென்றவர் தமிழ்நாட்டிலே ஒரு எழுத்தாளர் நூறு வருடம் வாழ்வது எப்படி என்று நூல் எழுதினார் ஐம்பது வருடத்தில் அவர் இறந்து விட்டார் நூறு வருட காலம் வாழ்வது எப்படி என்று மக்களுக்கு உபதேசம் செய்தவர் ஐம்பது வருடத்திலே மாரடைப்பினால் இறந்து விட்டார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னை விட சகோதரர்களே அல்லாஹ் ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இரண்டாவது சந்தர்ப்பம் கிடையாது இன்னும் சந்தர்ப்பம் கிடையாது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணப்பொழுதும் நிமிடமும் மணி நேரமும் நாளும் வாரமும் மாதமும் வருடமும் திரும்பி வராது ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள் ஒரே ஒரு விதிவிளக்கு என்னவென்றால் எமக்கு ஒரு உண்மை தெரியாமல் இருக்கிறது எனக்குள்ள நாட்கள் எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு தரப்பட்டிருக்கிற நாட்கள் 5, நாட்கள் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது ஒரு மனிதரை பற்றி நாம் என்ன சொல்கிறோம் அவர் இறந்து விட்டார் இறுதி மூச்சை விட்டார் இறுதி மூச்சை விட்டார் அவருக்குடி மூச்சுகள் சில லட்சம் மூச்சுகள் கொடுக்கப்பட்டு கடைசியாக பேலன்ஸ் மூச்சி மூச்சை விட்டார் அவருக்கு என்று பிரிக்கப்பட்டிருந்த மூச்சுகள் முடிவடைந்து கடைசி மூச்சை விட்டார் வாழ்க்கை திரும்ப மூச்சு கிடைக்காது பெற முடியாது எனவே இந்த சோதனை களத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் இது சோதனை களம் வெற்றி பெறுவதற்கு சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற போது சோதனைகள் வரும் சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கு பொறுமை சனிப்புத்தன்மை தேவை அதற்கான வழிகாட்டலை கண்மணியான ரசூலுல்லா சல்லா அவர்களின் வாழ்க்கையிலிருந்து தான் நானும் நீங்களும் பெற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது வேறு எங்கிருந்தும் பெற முடியாது வேறு எவரிடமிருந்தும் பெற முடியாது ஏனென்றால் இறை தூதர்களால் மட்டுமே மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் கற்பிக்க முடியும் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும் வரையறுக்கப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு தான் பகுத்தறிவு தரப்பட்டிருக்கிறது அப்பாற்பட்ட விஷயங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது எங்கிருந்து வந்தோம் எங்கு செல்ல போகிறோம் எப்படி வாழ வேண்டும் இவையெல்லாம் எமது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அவர்கள் தான் வாழ்க்கையின் உண்மை பிழையாக இருக்கும் அழிந்து விடுவோம் உலகத்தில் எந்த ஒரு கொள்கையை நிலைக்கவில்லை ஆனால் இறைவனுடைய தீன் மார்க்கம் என்றும் எப்போதும் நிலைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு அழிவில்லை படைத்து இறைவனால் மாத்திரமே மனிதனுக்கு வழிகாட்ட முடியும் இந்த வகையில் சல்லு அலிசல்ல இந்த சோதனை களத்திலே எப்படி வெற்றிகரமாக முகம் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டு போகிறோம் மூன்றாவது இது பற்றி இந்த எப்படி குரானை கேட்காமல் நபியுடைய போதனைகளை மக்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு உத்திகளை கையாண்டான் என்பதை நாங்கள் அமர்த்தி செய்தார் இது பற்றி அல் குரான் அழகாக சொல்கிறது சூரா லுக்மான் ஆரோசனம் மனிதர்களை அல்லாவின் பாதையில் இருந்து வரிகடுப்பதற்காக மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் லகுல் ஹதீஸ் வீணான செய்திகளை விலைக்கு வாங்குகிறார்கள் வீணான செய்திகளை விலைக்கு வாங்கி மக்களுக்கு அதனை தங்கைப்படுத்தி அவர்கள் அல்லாவின் பாதிலிருந்து மனிதர்களை அதை தான் நாம் பார்க்கின்ற சினிமா படங்கள் திரைப்படங்கள் தொடர் நாடகங்கள் நாவல்கள் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் இவை அனைத்தும் லகுல் ஹதீஸ் மோசமான தரக்குறைவான பாடல்கள் குரான் சொல்கின்ற செய்தி வரும் என்பது வழிபட செய்வதற்காக அவர்கள் இவற்றை வாங்கி மனிதர்களுக்கு சந்தைப்படுத்துகிறார்கள் என்று குரான் சொல்கிறது இது உண்மையில் தொடர்பாக திறக்கப்பட்டுள்ள குரான் வசனம் ஆனால் எல்லா காலத்துக்கும் இது பொருத்தமாக இருக்கிறது மூன்றாவது கட்டமாக என்ன செய்தார்கள் ஏனப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் அடுத்த கட்டமாக சந்தேகங்களை கிளப்பினார்கள் மூன்றாவது கட்டமாக குரானை அணுக விடாத வண்ணம் கேட்க விடாத வண்ணம் சூழ்ச்சிகள் செய்தார்கள் நான்காவது கட்டமாக சல்லல்லாஹலம் அவர்களை ஏற்று நம்பியவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் அது அடுத்த கட்டம் இது எப்போதும் இந்த பாதையை செல்கின்றவர்கள் எதிர்நோக்க வேண்டிய மைக்கற்கள் சோதனையின் மைற்கள் மைல் ஸ்டோன் சிறிய அளவிலேனும் இதற்கு முகம் கொடுக்க வேண்டும் சத்தியத்தின் பாதையில் போனால் போகாம இருந்த பிரசுவார்கள் தூதித்துவத்தை அந்த ஒரே காரணத்துக்காக சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக எனது என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் எவ்வளவு தூரம் பட்டார் என்றால் அவரோடு அளவிலாக அன்பு கொண்டிருந்த தாய் பல நாட்கள் உணவு கொடுக்காமல் அவர்களை வதைத்தார் வீட்டில் இருந்து வெளியேற்றினார் ஒரு கட்டத்தில் ஒரு பகிஷ்கதிப்பை மேற்கொண்டால் தனது மகன் தன்னோடு மிகவும் ஈடுபாடு கொண்டவன் என்பதை அறிந்து மகனே முசாபே நீ இந்த முகமதுடைய மார்க்கத்தில் இருந்து என்றால் நான் நீ மீளும் வரைக்கும் திரும்பும் வரைக்கும் உணவு மாட்டேன் என்று கொள்கையை விட்டு விடுவார் என்று எதிர்பார்த்தார் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் தாய் பசியில் இருக்கிறார் தாகத்தில் இருக்கிறார் மிகவும் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார் முசாப் ரபு அல்லா அவர்கள் பொருட்படுத்தவில்லை தாய் மகனை அழைத்து நான் இப்போது சாக போகிறேன் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட போது சத்தியத்தில் நிலைத்திருந்த அந்த என்ன சொன்னார்கள் உனக்கு ஒரு ஒரு உயிர் அல்ல ஓர் ஆயிரம் உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிரையும் நீ தனித்தனியாக விட்டாலும் இந்த சத்தியத்தை நான் கைவிட போவதில்லை நீ விரும்பியதை செய் அசத்தியம் மிகவும் பலீனமானது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பலமாக இருப்பது போல் தோண்டும் ஆனால் அசத்தியம் பலீனமானது சத்தியம் என்பது ஒரு சாதுவான ஆடு அசத்தியம் என்பது ஒரு குள்ள சத்தியத்துக்கு அல்லாவுடைய உதவி எப்போதும் இருக்கிறது வானங்கள் பூமியின் படைகள் அல்லாவுக்கு சொந்தமானவை ஆனால் பார்ப்பதற்கு எப்போதும் அசத்தியம் பிரமாண்டமானதாக இருக்கும் எங்களுடைய ஊரு பாசியை சொல்வதாக இருந்தால் கொடுத்திருப்பவருக்கும் வீங்கி இருப்பவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒருவர் பார்ப்பதற்கு கொடுத்தவர் போல் இருப்பார் ஆனால் அவர் கொடுத்தில் வீங்கி இருக்கிறார் ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல அசத்தியம் எப்போதும் ஆரோக்கியமானதாக இருக்கும் வரலாறு அந்த வகையில் அங்கே அந்த தாய் அசத்தியத்தில் இருந்த செத்துவிடவில்லை உடனடியாக சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டார் ஆனால் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் மதினாவுக்கு போனார் உடைகளை மாட்டிக்கொண்டிருந்த துணிகளை மாட்டிக்கொண்டிருந்தோடு அவருக்கு கபனிடுவதற்கு துணி இல்லை ஒரு சிறிய புடவை துண்டு கிடைத்தது நபி அவர்கள் இந்த துணியை கொண்டு அவருக்கு கபன் இடுங்கள் என்று சொன்னார்கள் தலையை மூடினால் கால் பக்கம் தெரிகிறது கால் பக்கத்தை மூடினால் தலைப்பக்கம் தெரிகிறது மூடி கால் பக்கத்துக்கு அர்த்தம் இல்லாத கொள்கைகளுக்காக பயனில்லாத கொள்கைகளுக்காக எந்த ஒரு இலக்கும் இல்லாத கொள்கைகளுக்காக தியாகம் செய்வர்களை பார்க்கிறோம் மண்ணுக்காக பெண்ணுக்காக இனத்துக்காக குளத்துக்காக மொழிக்காக பிரதேசத்துக்காக எல்லாம் தியாகம் செய்வது அவர்களை தியாகிகள் மனித இனத்துக்கு வழிகாட்டுவதற்காக சரியான பாதையிட்டு செல்வதற்காக நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொண்டு போய் நுழைப்பதற்காக ஒரு மனிதன் தியாகம் செய்தால் அவனை தியாகி என்று ஏற்றுக்கொள்ள நாம் தயாரில்லை இதான் சைத்தானிய வளையில் மனித சமுதாயம் சிக்கியிருக்கிறது என்பதற்கு அடையாளம் சகாபாக்கள் எந்த அளவு தூரம் நான்காம் கட்டமாக இந்த சேர்ந்த சுகைப் பட்டு பல சந்தர்ப்பங்கள் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள் அப்போதும் அவர்கள் தான் கொண்ட கொள்கையை இந்த சத்தியத்தை விடுவதற்கு தயாராக இருக்கவில்லை பிலா ரவி அல்லாஹன் அவருடைய மிகவும் பிரபலமானது அபிஷீனி அடிமையான பிலால் ரவி அல்லாஹன் அவர்கள் உமையாவுடைய மக்காவின் போவார் அவர் செய்த குற்றம் என்ன சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது சத்தியத்தை தரிசித்தது சத்தியத்தை கண்டது சத்தியத்துக்கு அடி வாழ்வளிப்பதற்காக முன் வந்தது போட்டு விடுவார்கள் அப்போதும் அவர்கள் கொள்கையை விட்டுவிடவில்லை கடுமையான மண்ணிலே அன்னாரை கிடத்தி பெண்ணாம் பெரிய பாறாங்க நெஞ்சிலே வைத்து வதைப்பான் என்ன சொல்வான் இல்லாத போது கிடையாது அந்த சந்தர்ப்பம் அடுத்தது தான் அவன் மாத்திரமே வணங்கி வழிபடத் தகுந்தவன் முழங்கியவர்களாகோடு பெருந்தொகை அவ எதிர்பார்த்த தொகையை கொடுத்து பிலா ரவி அல்லாஹனவர்களை விடுதலை செய்கிறார்கள் அபு பக் ரபி அல்லாஹர்கள் அம்மா ரவி அல்லா யாசி நடந்த அவலம் உங்களுக்கு தெரியும் அம்மா சுமையா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அபு ஜஹல் சுமையா என்ற அந்த பெண்மணியின் பின் துவாரத்தில் அவர்களை படுகொலை செய்தார் இந்த வகையில் இஸ்லாத்துக்காக முதலாவது உயிர் நீத்த பெருமை ஒரு பெண்ணை சாரும் சுமையா ரபி அல்லா வண்ணா அவர்கள் தான் இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்த முதலாவது தியாகி அம்மாருக்கு வேதனை தொடர்கிறது தாங்க முடியாத சித்திரவதை தண்ணீரிலே அவர்களை மூழ்கழித்தும் சித்திரவதை செய்தார்கள் சொன்னார்கள் அம்மாரே யாசிரும் போய்விட்டார் சுமையாவும் போய்விட்டார் நீரும் போகத்தான் போகிறேன் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது முகம்மதை தூட்ட வேண்டும் அவர்கள் விட்டு விட்டார்கள் அடுத்த கணம் ஈமான் பறி போய் விட்டதே என்பதை உணர்ந்த அம்மார் தேம்பி தேம்பி அழுதவர்களாக ரசூடு போய் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே என்னால் தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் நான் அவரு நிலை மிக பயங்கரமானது ஆயினும் எவர் ஈமானை உள்ளத்தில் பசுமையாக வைத்திருக்கின்ற நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக வெறுமனே போலியாக அந்த குபரை வெளிப்படுத்துகிறாரோ அவரை தவிர என்றது அவர்களுக்கு செய்ய முடியாது அல்லாவுடைய தூதரே எங்களுக்கு நடப்பதை பாருங்கள் என்ன அநியாயத்தவர்கள் செய்கிறார்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் எனது ஆட்சி வரும் அதிகாரம் வரும் உங்களுக்கு நிறைய பொருள் தருகிறேன் சொல்லவில்லை சபரன் பொறுமையை கடைபிடிங்கள் உங்களுக்கு சூழம் இருக்கிறது என்ற வாக்கை தான் எனக்கு தர முடியும் என்று சொல்லுகளாக இருந்தார்கள் பொறுமை என்ற அந்த ஆயுதத்தை கொண்டுதான் எல்லா சவால்களையும் முறியடித்தார்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள் புகலிடம் கொடுத்தவர் சகோதரனுடைய மகன் ஒரு பயங்கரவாதியாக இருக்கிறான் எமது கடவுள்களை திட்டுகிறான் எமது மார்க்கத்தை தூட்டுகிறான் எமது எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவிடுபடியா எமது முன்னோர்களை எல்லாம் வழிகாடு என்று சொல்கிறான் ஒன்றோ ஒன்றில் இதனை நிறுத்துமாறு அவரிடம் எங்களிடம் அவரை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அபு தாலிபிடம் சொன்ன போது அபு தாலிப் இங்கிதமாக பேசி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை தன்னுடைய பணியை தொடர்கிறார்கள் மீண்டும் ஒரு தூதுக்குழு அபு சந்திக்கிறது சந்தித்து இப்போது அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அச்சுறுத்தல் இனியும் நாம் நீங்களும் அழைத்தார் மகனே என்னால் தாங்க முடியாததை நீர் பார்க்கிறாயே இவர்களோடு என்னால் போராட முடியுமா நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா என்று புரிந்துட்டைவிடும் நிலைக்குடிந்து அல்ல அவருடைய சபூர் இதுதான் அவர்கள் வலது கையிலும் சந்திரனை எனும் வைத்து இந்த மார்க்கத்தை இந்த கொள்கையை இந்த சத்தியத்தை விடுமாறு என்னிடம் கேட்டாலும் நீங்கள் என்னை விட்டு போய்விட்டாலும் என்னை கைவிட்டாலும் நான் இந்த மார்க்கம் வளரும் வரை போராடுவேன் அல்லது இந்த மார்க்கத்தில் இருந்து நான் மழிவேன் என்று கூறிட்டு கண்ணீர் வடித்தவர்களாக அழுத வண்ணம் அபு தாலிபிடம் இருந்து செல்ல முற்படுகின்ற கொள்கையை தொடர் பிரசாரம் செய்ய நான் கையளிக்க மாட்டேன் என்று அபு தாலிப் சல்லிஸ்லம் அவர்களை வழியனுப்பி வைக்கிறார்கள் மூன்றாவது கட்டமாகவும் குறைசி காவிர்களுடைய தூதுக்குழு அபு தாலிபை சந்திக்க வருகிறது அந்த கட்டத்திலும் அபு தாலிப் தனது நிலைப்பாட்டில் இருக்கிறார் அடுத்த கட்டம் இது நான்காவது கட்டம் அபு தாலிபை சந்தித்தது ஐந்தாவது கட்டமாக இப்போது நேரடியாகவே சல்லல்லாஹர்களுக்கு ஒரு வழி பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு குறைசி காவிர்கள் வருகிறார்கள் இதுவரைக்கும் நேரடியாக நபி அவர்களுக்கு பெரிய அளவு அவர்கள் தொந்தரவு செய்யவில்லை பிசிக்கலி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை அபுல் அஹபை தவிர அபுல் அஹப் மாத்திரம் அலிஸ்லம் அவர்கள் நான் அல்லாவின் தூதராக வந்திருக்கிறேன் என்று முதல் தடவையாக சொன்ன சந்தர்ப்பத்தில் முகம் இதை சொல்வதற்காகவா எங்களை அழைத்து அறிந்து விடுவீராக நாசமாக போவீராக என்று சொன்ன அந்த சந்தர்ப்பம் முதல் கடைசி வரைக்கும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நோவினை செய்து கொண்டிருந்த ஒருவர் தான் அபுல் அஹப் ஏனே பிள்ளைகளில் உம்முக்குள் திருமணம் முடித்திருந்தார்கள் அபுல் அஹாபுடைய இரண்டு பிள்ளைகள் ஒத்துபாவும் அசைபாவும் அபுல் அஹாப் என்ன செய்தான் சல்லிஸ்லம் அவர்கள் தன்னை ரசூல் என்று சொன்ன மாத்திரத்தில் தனது இரண்டு ஆண் பிள்ளைகளை மடைத்து முகமதுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளையும் விவாகரத்து செய்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அவர்களும் உடனடியாக விவாகரத்து செய்து விடுவார் எவ்வாறு வளர்க்கப்பட்ட மார்க்கம் என்று சிந்திப்பாரு எங்களுக்கு அன்பு இருக்கிறது அருள் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த நபி எவ்வாறு அவஸ்தைப்பட்டிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் தான் ஏற்றுக்கொண்டிருந்த தீனின் காரணமாக விளைவுகளாக்கப்படுகிறார்கள் உடனடியாக இருவரும் ருக்கையாவையும் விட்டு விட்டு தலாப் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் எல்லா சூழ்ச்சிகளையும் செய்கிறார்கள் இம்சிப்பவர்களாகவும் அவர்கள் மாறுகிறார்கள் காலத்திலே சல்லாஹுலம் அவர்கள் வெளி ஊர்களில் இருந்து வருகின்ற மனிதர்களோடு இஸ்லாத்தை பற்றி கலந்துரையாடுவார்கள் அந்த சந்தர்ப்பங்கள் அபுல்ஹாப் பின்னால் போவார் ரசூலுல்லா தொடர்வார்கள் அபுல் ஹாபும் பின்னால் தொடர்ந்து கொண்டே இருப்பான் அத்தோடு அவன் நிறுத்துவதில்லை கற்களை கையில் வைத்துக் கொண்டு நபி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே அவர்களுக்கு கல்லால் எரிந்து கொண்டே இருப்பான் சில காயப்பட்டுந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் அவர்கள் அந்த காலத்திலே தன்னுடைய பிரச்சார பணியை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் சோதரிகளை சுமந்து வந்து நபி அவர்கள் செல்லும் பாதையில் போடுவார் காலையிலே அவர்கள் செய்வதற்காக செல்வார்கள் என்பதை அறிந்து இரவிலேயே அவர்களுடைய வீட்டு வாசல கொண்டு வந்து முட்களை போட்டு விடுவார் வெளியே செல்கின்ற போது கவலையான விஷயம் என்னவென்றால் இந்த அனை நாளாந்தம் அநியாயம் செய்த அனைவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அபுலாபும் இருந்தார் இந்த பக்கத்தில் இருந்தார் முக்கியமான எதிரிகள் அனைவரும் பக்கத்து விட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள் அப்போது ஒருவர் சொன்னார் இந்த இடத்திலே ஒரு ஒட்டகம் செத்திருக்கிறது அந்த ஒட்டகத்தின் குடலை யாராவது கொண்டு வர முடியுமா இவர் சுஜூதில் இருக்கின்ற போது இவருடைய மேலிலே அதை போடுவோம் ஒருவர் ஓடி அந்த செத்த ஒட்டகத்தின் குடலை சுமந்து வந்தார் வீசுகின்ற அந்த செத்த ஒட்டகத்தின் குடல் தன்னுடைய தந்தையின் திருமேனியிலே சுஜூதில் இருக்கின்ற நேரத்திலே போடப்பட்டிருப்பதை கண்டு கண்ணீர் வலித்தவர்களாக அதனை அகற்றினார்கள் அந்த வேலையிலே அபூஜைகளும் அவனுடைய தோழர்களும் கை கொட்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அல்குரான் இழிவுபடுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற கேலி செய்கின்ற எவரும் நாசமாகட்டும் அழியட்டும் என்று அல்குரான் வசனத்தை இறக்கினார் ஒரு முறைமரி சட்டையை அன்னார் அணிந்திருந்த அங்கியை கிழித்தான் முகத்தில் காரி துப்பினான் இதனை அறிவிக்கின்ற நபி சொல்கிறார் அவனுடைய அந்த திருமுகத்தில் படவில்லை ஒருமுறை சல்லாத்துல இருக்கிறார் நபி அவர்கள் வேதனையினால் அவருடைய இரண்டு கண்களும் பிரிங்கி வெளியே வர என்று இதனை பார்த்த சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்கு பகிரத பிரயத்தனம் மேற்கொண்டார்கள் அவர்கள் ஒரு முறை இந்த எனது எனது ரே காரணத்து ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள் அபு பக்லுடைய வரலாறு சீரா ஆறாவது கட்டமாக அவர்கள் வருகிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு இதுதான் வளமை எல்லா புத்திகளும் தோல்வி அடைகின்ற போது கடைசி கட்டம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் குறிப்பாக தொடர்ந்து கரம் ஓரளவு ஓங்குகிறது அனுப்பி வைக்கிறார்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள் குரட்சிகளுடைய சார்பில் அவர் வந்து சல்லல்லா வடிசன் பேசுகிறார் என்ன சொல்கிறார் சகோதரன் மகனே உனக்கு என்ன பிடித்தது உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் எல்லாவற்றையும் தருகிறோம் உனக்கு பொருள் வேண்டுமா எம் அனைவரிடம் இருக்கின்ற எல்லா சொத்து செல்வங்களையும் சேகரித்து உமக்கு தருகிறோம் உமக்கு கௌரவம் வேண்டுமா உண்மை தலைவராக்குகிறோம் ஆட்சி அதிகாரம் வேண்டுமா நமது சமுதாயத்தின் ஆட்சி அதிகாரி ஆகிறோம் உமக்கு ஏதாவது பைத்தியம் நல்ல வைத்தியை கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் இந்த கொள்கையை மாத்திரம் விட்டுவிடக் கூடாதா என்று இப்போது பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்ற சில குர்ஆன் வசனங்களை ஓதிக் காண்பிக்கிறேன். ஹாமீம். تنزيل من الرحمن الرحيم. كتاب فصلت اياته قرانا عربيا لقوم يعلمون. بشيرا ونذيرا فعرض اكثرهم فهم لا يسمعون وقالوا قلوبنا في اكنه مما تدعون اليه. சூரحமீன் 60 வருகின்ற ஆரம்ப வசனங்களை வை. அல்லாஹ் அனுலாலணும் அன்படியோனுமாகியே அல்லாஹ்வுடைய வேகம் இது. இதனுடைய வசனங்கள் அனைத்தும் அரபு மொழியில் உள்ள வழிகாட்டும் ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் இதனை புறக்கணிக்கிறார்கள் இதனை சிவமடுக்கிறார்கள் இல்லை எங்களுடைய உள்ளங்களுக்கு நபியே நீங்கள் அழைக்கின்ற விஷயத்தை பொறுத்தவரையில் திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்தை ஓதி போது அபுல் வலீத் அசைந்து விட்டார் அசந்து விட்டார் திரும்பி போய்விட்டார் அது நீண்ட சம்பவம் அடுத்த கட்டமாக நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள் நாம் உண்மை ஏற்றுக்கொள்கிறோம் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு வருடத்துக்கு நாம் உமது அல்லாஹ் வணங்குகிறோம் ஒரு வருடத்துக்கு நீர் எமது அல்லாவை வணக்க வேண்டும் முடிந்து விட்டது <laughs> oh. 50 விஷயத்தில் சத்தியத்துடைய விஷயத்தில் சௌஹீதுடைய விஷயத்தில் ஏகத்துவ விஷயத்தில் மறுமை விஷயத்தில் சமரசம் கிடையாது உலக விவகாரங்களில் நிறைய சமரசம் செய்து கொள்ளலாம் விவகாரங்களில் நிறைய விட்டு கொடுக்கலாம் தொடர் குறை பட்ச மனிதர்களே என்ற சொன்னவுடனே முறையிட்டது நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவை வணங்கும் நிலையில் நீங்கள் வணங்குவர்களாக கருதப்படவும் அழுத்தம் திருத்தமாக அடித்து மீட்டு மீட்டி சொல்லிழக்கும் தீனுக்கும் வலிய தீன் எனது எனக்கு உங்களது வழி உங்களுக்கு சேர முடியாது இணைய முடியாது இந்த விஷயத்தில் பேரம் பேச முடியாது சமரசம் கிடையாது சார்ந்த விஷயம் உண்மையில் சல்லாஹருக்கு அல்லாவை விட்டுவிட்டு ஏனைய தெய்வங்களை வணங்குமாறா முட்டார்களே நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் என்னை ஏவுகிறீர்கள் என்று நபியை கேளுங்கள் என்று மிகவும் துணிச்சலாக சல்லாஹம் அவர்கள் சொல்ல ஒரு பொறுமை வேண்டும் அடுத்த கட்டமாக காவலர்கள் சொல்கிறார்கள் சரி உங்கள் மார்க்கத்தை கொள்கை இந்த குரானை விட்டு விட்டு வேறொரு குரானை கொண்டு வாரான இந்த குரான் அல்லாத மற்றொரு வேதத்தை இதை மாற்ற முடியுமா என்று கேட்கிறார்கள் எனது மாறு செய்தால் மகத்தானுடைய வேதனையை நான் பயப்படுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று குரான் நபி அவர்களை பார்த்து அந்த குறைச்சிகளை விடுத்து சொல்லுமாறு படித்தது ஏழாவது கட்டமாக பகிஷ்கரிப்பு நடக்கிறது